तापत्रय विनाशाय சச்சிதானோத்தியேத்தாபயா வய நுமந்த பரகாஸ்வரம் மருத்தே சாபேஸே चमसर மேலு தொடர்ந்து உபதேசம் பண்ணுகிறார் கர்மகாண்டிகளை எல்லாம் நிந்தன பண்றார் ஹரிபக்தியோட பண்ணணும் அப்படிங்கிறது தான் தாத்பரியம் கர்மகாண்டத்தை நிந்தன பண்றதுல விஷய சுகத்துக்காக வேண்டி இந்த சடங்குகளை எல்லாம் பண்ணக்கூடாது ஈஸ்வர பக்தியோட விஷய சுக்கத்தை அனுபவிச்சாலும் தோஷம் இல்லை ஈஸ்வர பக்தி ரொம்ப முக்கியம் குறிப்பா இந்த சாஸ்திரத்துல ஸ்ரீ ஹரிங்கிற பேர்ல ஈஸ்வர பக்தி பண்றோம் பகவான என்ன சொல்றார் எல்லா சரீரத்துக்குள்ளையும் பகவான் இருக்கார்னு பார்க்க தெரியறதில்ல தங்களுடைய குறுகிய மனப்பான்மையோட தங்களுடைய உறவினர்களிடத்துல மாத்திரம் அபிமானம் வைத்திருக்கிறார்கள் எல்லாரிடத்திலையும் அந்த பகவான் இருக்காருன்னு பார்க்க தெரியறதில்லை அப்படிங்கிறது தான் இந்த ஸ்லோகத்தினுடைய விஷயம் பரக்காயேஷு சுவாத்மானம் ஈஸ்வரம் ஹரிம் मृतके सानु तन आत्मरूपि स्वात्मर हरि परका शरीर आत्मा தனக்குள்ள எந்த ஒரு ஆத்ம தத்துவம் இருக்கோ அதே பரமாத்ம தத்துவம் எல்லாருடைய சரீரத்திலயும் இருக்கு அந்த உண்மையை தெரிஞ்சுக்கல அதாவது எல்லா ஆத்மா ஒண்ணுதாங்கிற தத்துவம் இது அத்வைத தத்துவம் இல்ல எனக்குள்ள இருக்கிற பகவான் தான் எல்லாருக்குள்ளயும் இருக்காருன்னு சொல்லி அந்த ஜீவனுக்குள்ள ஆத்மா இருக்கிற அர்த்தத்தை சொன்னாலும் தப்பு இல்லை அத்வைத சித்தாந்தப்படி ஈஸ்வரன் தான் எல்லா நானும் ஈஸ்வரன் எல்லா சரீரத்திலும் ஈஸ்வரன் நான் தான் எல்லாத்திலையுமே இருக்கேன் யாரையாவது வெறுத்தா அது என்னையே வெறுக்கிறதுக்கு சமானம் அப்படிங்கிற அர்த்தம் இருக்கு இங்க என்ன சொல்றாரு எல்லாரையும் வெறுத்து கொண்டிருக்கிறார்கள் அது மாத்திரமில்லை அஸ்மின் சானுபந்தே மிருத்தகே பத்தஸ்நேகா தன்னுடைய இந்த அஸ்மின் அஸ்மின் மிருத்தகை சானுபந்தே அஸ்மின் மிருத்தகை சுத்தி வர மனைவி மக்கள் உற்றார் சுற்றம் இவர்கள்லாம் இருக்கிறார்கள் அஸ்மின் மரத்தக்கேன்னு சொன்னா இந்த அழிஞ்சு போற உடம்பு இந்த அழிஞ்சு போற உடம்பு சுத்தி இருக்கக்கூடிய எல்லாருடைய சரீரமும் அழிஞ்சு போற உடம்புதான் இவர்களிடத்துல எல்லாம் பத்த ஸ்னேகா ரொம்ப ஆழமா அளவுக்கு மீறின சினேகம் எல்லாம் புல இன்பத்தை அனுபவிக்கணுங்கிறதுக்காக வேண்டி ஒருத்தருக்குள்ள ஒருத்தருக்குள்ள பெருமை எல்லாம் பேசி கொண்டு புலன் இன்பத்தை அனுபவிக்கிற விஷயத்திலேயே ஈடுபாடு அதான் சொல்றார் இந்த சரீரத்துல அழிஞ்சு போற சரீரத்துல சினேகம் வைத்திருக்கிறார்கள் அழியாத ஆத்மாவை புரிஞ்சுக்கிறது இல்லை நம்ம தான் இத்தனையுமா இருக்கோம் பகவான் தான் இத்தனை ரூபமா இருக்கார் என் ரூபமாகவும் இருக்கார் கீதையில கூட சொன்னார் அகம் ஆத்மா குடா கேசன்னார் நான் நான் சொல்ற ஆத்மாவாக நான் இருக்கிறேன்னார் பகவான் ஆகவே அதனால் என்னாகிறதுன்னா துன்பப்படுகிறார்கள் அதஹா பத்தந்தீங்க இந்த உண்மையை தெரிஞ்சிக்காம திரும்ப திரும்ப ஜென்மா எடுக்கிறார்கள் மனுஷ ஜென்மா எடுத்து இந்த யாரையும் துவேஷிக்காமல் எல்லாரிடத்துலையும் அன்பு செலுத்தி வாழ தெரியாமல் இவர்கள் என்னுடையவர்கள் அவர்கள் வேறு மற்றவர்கள் அப்படிங்கிற வேற்றுமை உணர்ச்சியை அளவுக்கு மீறி வளர்த்தி கொண்டு வாழ்க்கையில் சந்தோஷப்படாமல் உண்மையான சந்தோஷத்தை அனுபவிக்காமல் பிறகும் துன்பகரமான வாழ்க்கையை அனுபவிக்கிறார்கள் அதகா பதந்தி அப்படிங்கிற கீழே விழுகிறார்கள் அர்த்தம் கீழே விழுகிறார்கள் அர்த்தம் வாழ்க்கையின் உயர்ந்த நிலைக்கு போகாமல் மீண்டும் மீண்டும் தாழ்ந்த நிலைக்கே செல்கிறார்கள் துன்பத்தையே அனுபவிக்கிறார்கள் அர்த்தம் ஆக இந்த ஸ்லோகத்தினுடைய அபி விஷயம் என்னன்னா உடம்புல பற்று வைக்கக்கூடாது எல்லா சரீரத்திலேயும் இருக்கக்கூடிய ஆத்மாவில அன்பு செலுத்தணும் அப்படிங்குறதா இதனுடைய சாரம் अलोको अर्थते मृतके बदस्त्यो पिपूर्ण आशीर्वाद मनमार्द ना हरीवी वेदपुरी